வெற்றிவேல்ரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள மகேந்திர காண்டம் வச்சிரவாகுவதைப்படலம் கூடியாரமறியற்றினார் தம்பலி குறைந்து வீடி ஆவி போய் விழிதலும் அன்னது விரைவின் நேடி விண்ணடை நணுகிய தூதுவர் நில்லா தோடி ஆளுடை அவுணர்கோன் முன்பு சென்று உரைப்பார் துன்றும் ஆயிரம் ஐம்புடை நின்படைத் தொகைஞர் சென்று சில்லமர் புரிந்தனர் அவன் அது தெரியா ஒன்று ஓர் பாதவம் பறித்தனன் புடைத்தலும் ஒருங்கே பொன்றி வீழ்ந்தனர் புகுந்தவாரீதன புகன்றார் புகன்ற வேலையின் அவுணர்கோன் புறையிலோன் வன்மை புகன்ற வேலையின் வடவையார் அழலெனப் பொங்கி அகன்றனன் பெருமிதத்துடன் ஆணையும் திரளும் அகன்றனன் பெரும் துயர்கொழியி இனையன அறைவான் உமை அளித்திடு சிறுமகன் தூதுவன் ஒருவன் எமது முன்னம் வந்து அவமதி செய்தனன் ஏகி அமரில் யாரையும் அட்டு நின்று இன்னமும் அகலான் நமது கொற்றமும் நன்று நின்றால் என நகைத்தான் முச்சகம் புகழவுனர் கோன் முனிவினை முன்னி அச்சனக் கிளர்ந்து எழுந்து சென்று அவனடி வணங்கி நெய்சிரங்கள் ஓரை இருதிரல் உடைவிரல் சேர் வச்சிரத்திரு மொயம்புடை காதலன் வகுப்பான் தூதுவன் பொருட்டினால் இத்திரம் நுவரல் ஐய கேட்க நிற்கையலுமே இறை இவன் அமர்தி மொய்யில் யான் சென்று மற்ற அவன் பெருமுரண் முறுக்கி கையகப்படுத்து உய்ப்பனால் அன்னது காண்டி என்னலோடும் இறப்பு எதிர் ஊற்றிடா மன்னன் மைந்தனை நோக்கி மகிழுரா அன்ன தன்மையை ஆற்றுது நீ என பன்னியேகும்படி பணித்தானரோ விடை புரிந்திட மெய்வழித் தாதைதன் அடிவணங்கியகன்று மன் கோயிலில் புடையிருந்தன போர்படை சாலையின் இடைப்புகுந்தனன் யாரும் வழுத்தவே அட்டல் இன்றி அமர்த்தரிசாலிகை இட்டு மார்பின் இருக்கி வட்டி கைக்கலன் பாலத் துருத்தியே புட்டில் அங்குலி பூண்டு பொறுக்கியன ஆணிக் கொண்ட அயில் கனை பெய்த பொன் கொண்டு பின் தும்பை மிளைச்சியே நாணிக் கொண்டு நலம் தருகார்முகம் பாணி கொண்டு படை பிரையேந்தியே கொற்றமார் அமர்கோலங்கள் உள்ளன முற்றவே கொண்டு மூறிவில் வெம்சமர்கற்ற காளை கதும் என நோக்கியே சுற்று கம்மியற்கு இன்ன சொல்லுவான் மிக்கனம் படை வெள்ளத்தில் ஓர் சில தொக்க பூசல் தொழிலினை முற்றிய இக்கணம் தருவீர் இவன் என்றலும் தக்கதே தாழ்ந்து அவர் போயினார் ஆங்கு நின்றிடும் ஏவலரப்பணி தாங்கி ஏகத் தகுவர்த்தம் கோமகன் நீங்கள் இன்று தன் நீழலில் வந்திடும் பாங்கர் யாரையும் நோக்கிப் பகருவான் குமரவேள் விடு தூதனை சமரில் வென்றுவோர் தாம்பில் தலை புரியி இமை ஒடுங்கு முன் எந்தை முன் உயிக்குவன் அமைதிர் போருக்கு அனைவரும் என்றனன் பாலன் மற்றிவை பண்ணலும் நன்கெனா ஏழுகின்ற இளைஞரும் மள்ளரும் மேலை வெஞ்சமர் செய்ய விரைந்து போர்க்கோல மெய்திக் குழியினர் கொட்புர தாறு கொண்டவன் தன் குறிப்பில் செல்லும் நூறு நூறு நொறில் பரிமான் பெரிய வீறு பண்ணமை தேர்வொன்றின் பெய்தென வேறினான் மொய்ந்து இருவது கொண்டுளான் தந்திரத்துத் தலைவர் தம்மைந்தரும் மந்திரத்து மதிஞர் தம்மைந்தரும் சுந்தரத்துத் தொடர்பினில் சுற்றுகுறா எந்திரப் தேர்களில் ஏறினா ஆன வேலையரசன் சுதன்விட போன கம்மியர் போர்வினை கூறியே யானை மேல் கொண்டு இரு ஏற்றலும் சேனை தம்முள் சில திரண்டுவேடலின் நன்னவை பரங்கொழர்கரிதாகிப் படிமகள் புறங்கிழிந்திடு புண்கொண்டல் போல் இறங்கும் போதை கொண்டேகுவ தேர்களே கருவிவானம் கடல் குண்டு செல்லுறும் வரைகளாம் என வந்து தம்மேல் உரி உருமினத்தை உகுத்து ஒலி கேட்டலும் வெறுவி வீழ விரைவன வேழமே கிட்டி நாடு நயனமும் கேடுசை தொட்டலார்த்தம் உளமுஞ்சுழன்றிட வெட்டு மாதிர தெல்லையுஞ்சாரிகை வட்டமாகி வருவனாசியே ஆடல் கூடுபல் படை கொண்டிடும் கையினார் இடித்த சொல்லர் இமையவர் போர் பல முடித்த முயம்பர் மால்வரையானவை படித்தளத்தில் படர்ந்து அன்ன விசும்பின் மாலை மிளைச்சிய குஞ்சியர் பசும் பொன் வீரமை பட்டிகை நெற்றியர் நிசும்பர் அன்னதுவோர் நேரலர் சோரியின் அசும்பராதன் பிளவாயினார் தீமடங்கள் திரளினர் தென்புல கோமடங்களின் கொள்கையர் தம் கிளை தாமடங்க தறி பிளந்து ஆர்த்து எழு மாமடங்கள் தனை பொறும் வன்மையார் ஏகும் பெம் சமர்க்கு என்றலும் பூன்பரியை மாகமஞ்ச வளர்ந்து எழுத்தோளினார் மோகம் இல்லவர் மொயம்பினில் மேலவர் ஆகும் வீரர் அளப்பிலேயே ஐந்து நூறு எனும் வெள்ளம் அழுங்கு சந்தியின் குழுத்தானும் மனையதே குந்துமாக்கள் ஓர் ஆயிரம் வெள்ளமாம் பந்தமிக்க பதாதீரட்டியே இத்தொகைப்படும் ஈரிருதானையும் மைத்திரைக்கடல் வாரியின் ஆர்ப்பு உரிய பத்து இரட்டிப் படர் புயத்து அண்ணலை தத்தமில் கலந்து ஒன்றி தழின துடிவலம் புரிதுந்து பிசச்சரி கடிகுள் முந்தை கரடிகை தண்ணுமை இடிகுள் பேரி இரலைகளாதியாம் முடிவில் ஆவியமுற்று முழங்கிய இற்ற எல்லையின் ஈர்திருத்தானையும் நெற்றியே கடை நீடு அயலில் சில மற்ற உளார்களும் வந்திட பச்சிறப்பொந்தடப்புயன் பொல் என ஏகினான் பல் இயக்கடுமான் பொறுமானவர் செல்லியக்கமும் செல்லினை மாறு கொள் சொல்லியக்கமும் துண் எனத் தொக்கு எழு பல்யக்கடலார்பும் பரந்தவே கூழிமால் படை ஒல்லன வே இழப்பூழி ஈண்டி விண் பொல்லன மூடிய வேழமால் வரை வீழ்த்தருதான நீராழி என்ன அகன் புவி கொள்ளவே திகந்தம் எட்டும் திருநிழல் ஓச்சியே குகந்த தேர்களின் முன்கொடியாடுவ குகன் விடுத்திடு கொற்றவன் ஆற்றல் கண்டு அகன் சிரங்கள் அசைப்பன போன்றவே ஆகும் எல்லை அவுணர்மன் தேர்மிசை பேய்கள் சூழ்ந்து பிணங்கி மலைந்தன காகம் யாவும் கழுகும் வெம்சேனமும் கூகையோடு குழியே இறங்குற்றவே மடித்தவாய்வுடைவச்சிரமொய்பினான் பிடித்த கையில் பெரும் சிலை வீழ்ந்தது தொடுத்தவன் ஒரு தூணியும் இற்றதால் துடித்தவால் இடக்கண்களும் தோள்களும் அண்ணல் மைந்தன மைந்தனதாடியன் தேர்மிசைக் கண்ணகன் கொடி கையற வீழ்ந்தன விண்ணின் ஏறு விசும்பின்றி ஆர்ப்பன எண்ணில் தீக்குரிய இவ்வகை உற்றவே உற்ற காலவை உள்ளுறக் கொள்கிலன் செற்ற மேல் கொண்டு சென்னியோர் பத்துளான் மற்றோர் தூணியும் வார் சிலையும் கொழா பொந்தடம் கை புறந்தனில் சேர்த்தினான் மொய்கொள் வஜ்ரமொயம்பனித்தன்மையால் வெய்யதன் படை வெள்ளமுடியேயே செய்யவேல் உடைச் சேவகன் ஏவல் செய்யன் நின்ற அடுகளம் எய்தினான் வண்டுகுலாம் தொடை வஜ்ரவாகுதன் தண்டமோடு சமற்களம் சேர்தலும் அண்டர் நாயகன் தூதுவன் அன்னவை கண்டு நின்று கழறுதல் மேயினான் இந்திரஞால வையத்தி இறைவனே அல்லன் மற்றை மைந்தரில் ஒருவனாகும் வருபவன் வருவான் தன்னை முந்தியத்தானையோ அடுமுறண முறுக்கி வீட்டியந்தி வான் புகுமுன் எந்த அடிதொழப்போவன் என்றான் எரி திரையளக்கர் என்ன ஈண்டு ஒரு மணிகம் யாவும் உரை முறை சாடி வந்த முதல்வனை முடித்து மாலை உறுதல் முன் விஷயமோடும் ஒய் என மீளேன் என்னேன் அருமுகாயன் தூதன் ஆவனோ அடியன் என்றான் என்று செய்யப்புகழும் வீரன் இனையென விளம்பிச் புண்டரீகத்து பொந்தாள் புந்தியால் இறைஞ்சிப் போற்றி மண்டு அமர் முயன்று நேமி மறிதர வரைகள் கீர அண்டமும் திசையும் வானும் குலுங்கத்தோள் கொட்டியார்த்தான் ஆர்த்திடும் போதை கேளாமற் குறித்தெழுதேர் மேலோர் கார்த்திடு தந்தி மேலோர் கவனமாப்புரவி மேலோர் பேர்த்திடு நிலத்தின் மேலோர் பிறங்கு சீரவுணர் யாரும் வேர்த்தனர் திரிந்து சிந்தை வெறுவினர் விளம்புகின்றார் வாழிய உலகம் யாவும் மண் உயிர் தொகையுமாய ஊழியல் தனி நின்று ஆர்க்கும் ஒருத்திரனார்போ அன்றேல் ஆழிகட்கரசனார்போ அண்டங்கள் நெக்க ஆர்ப்போ ஏழ்கடல் உடைந்த ஆர்ப்போ இத்திரமாது என்றார் செருவரி கொண்ட சீற்றச் செங்கணானார்க்கும் போதை வச்சிரவாகுவென்போன் இருபது செவியினோடும் இரவியம் புழைகள் புக்க உருமெனச் சேரலோடும் உளம் பனித்துறை கல் உற்றான் ஈர் எழுதி ரத்தவான உலகினுள் இன்று காரி பேர் ஒலி கேட்டது என்றால் பிறந்தது துழனியாதோ தேருதிர் என்று பாங்கர் உழையரில் செப்பத்தின் தேர் சாரதி விஷயனென்பான் தாழ்ந்தீவை புகழலுற்றான் தெற்று என உணர்திமான் தேர் எள்ளல் வல்லை மேல் காண்டி எந்தையற்ற மேல்படையினோடும் அமர் செய்ய வருதல் நாடி ஒற்றியன நின்றோன் போர் வேட்டு ஆர்த்திடும் ஒலி ஈது என்றான் தூதுவனார்பிது என்று சொல்லும் முன் உருத்து கண்கள் மீது ஏறி பொங்க நக்கு வெய்து உயிர்த்து உறப்பியான் போய் ஈது ஒரு கணத்தின் அண்ணான் இகல் முரண் அழித்துப் பற்றி தாதை முன் உய்ப்பன் காண்டி சரதம் இத்தன்மை என்றான் இவை உரைத்துப் போதும் எல்லையின் முன்னமாக சென்றிடும் அவுண வீரர் சேனையை வகுத்து சீறி தன் துணைத் தாளும் தோளும் தடக்கையும் வணிகமாக நின்றதுவோர் வீரன் தன்னை நேமியின் சுற்றியாத்தார் கைதனிலிருந்த செம்பொன் கார்முகம் குனித்து வெங்கோல் எய்தனர் முசலம் நாஞ்சில் எரிந்தனர் தண்டம் சூலம் பெய்தனர் கணிச்சு விட்டார் பிண்டி பாலங்கள் தூர்த்தார் நெய்தவள் அயில் வேல் தொட்டார் நேமிகள் உருட்டுகின்றார் கஞ்சனக் கொடுமை செய்தவப் படைஞர்கள் வெஞ்சினத் தன்மையால் விடுபடைக் கலம் எலாம் கஞ்சனைச் சிறை செய்யும் காரணன் தூதுவன் செஞ்சுழற் படிவ மேல் செவ்வன் வந்து உற்றவே துய்யன் மேல் வெம்படை தொகுதி வந்து அடைதலும் மெய்யலாம் உற்ற மிக்க புனல் மையல் தீர்காலையின் வந்து எழும் பரிதி பால் பையவே செய்ய தன் கதிர்வரும் பான்மை ஆனது ஓர் காலை எம் மையன் வெம்சினம் உரா மானினம் பல பல மருவியே செரி உழி மேனி வந்து ஏகி ஓர் வேங்கை பாய்ந்து எழுதல் போல் தாக்குதல் மேயினான் ஆயிரம் ஆயிரம் அவதிசேர் அவுணர்தம் சேய தன்குஞ்சியைச் செம்கையால் பற்றியே பாயிரும் தரையினும் பார்ப்படுகியினும் ஏயினும் அளவை முன் ஏற்றியே எரியுமா எய்யும் வெம்படைகளும் எரியும் வெம்படைகளும் கையினில் பற்றியே கனலழப்பிசை தரு பதைத்து ஓலமிட்டுயிருகச் செய்யப் சிலவரை தேய்த்திடும் மத்த மா கரிகளும் பாம்பரி தொகுதியும் சித்திரம் திகழ்மணி தேர்களும் அவுணர்தம் கொத்தொடே வீழ்தரக் கோலமால் அடிதனக்கு ஒத்ததன் தாள்களால் உதை புரிந்தூலவுரும் கிடைத்திடும் சிலவரை கீண்டனன் நீண்டமை துடித்திட கழல்களால் துகைத்தனன் சிலவரை அடித்தனன் சிலவரை அரைத்தனன் சிலவரை புடைத்தனன் சிலவரை புது மரத் தண்டினால் மத்த வெம் பயவர்தேராயின பத்து நூறு ஒரு தலைப்பட நெடும் பாணியால் குத்திடும் சிகரமேல் கோள் அறி பாய்ந்தன தத்தியே திரிதரும் தலை மலை குலமிசை தேரலாம் இற்றன திண்ட்திறர்க்கவனமா பேரலாம் இற்றன பிளிருமால் கரிகளின் தாரலாம் இற்றன தானவத்தலை வர்சை போரலாம் இற்றன புகழலாம் இற்றதே ஆங்கது ஓர் பொழுதிலில் அவுணர்க்கு இறைமகன் பாங்கராய் வந்திடும் பல்வெரும் குமரரும் ஓங்கு நாள் படையொடும் ஒருவனைச் சுற்றியே தாங்கு பல் பல்படையினால் சமர் முயன்று ஆற்றினா அன்ன காலையில் வீரவாகுப் பெயரறிஞன் தன்னது ஓர்கரத்து இருந்திடு பழுமரத் தண்டான் முன்னர் வந்து சூழ்மைந்தர்கள் முரண்படையோடும் சின்னமாகியே விழி உறப்புடைத்தனன் ிந்தான் செய்யமத்தகமிற்ற இற்றன செழும் தாள் கைகளன மறுப்பிணை இற்றன கரிகள் வெய்ய காலுடன் எருத்தமும் இற்றன மிளைச்சும் கொய் உளைத்தலை இற்றன குரகதக்குழுவே தட்டழிந்தன பாரகமழிந்தன சகடு கெட்டழிந்தன கேதனமழிந்தன கிளர்ந்த மொட்டழிந்தன பாகினமழிந்தன முரண்மக் கட்டழிந்தன ஒழிந்தன கனை குரல் பக்ரேர் கால்கள் உற்றிடும் வெம்சிலை இற்றன கடிய கோல்கள் பரிதிகள் இற்றன கொட்பார் தோல்கள் இற்றன நாந்தகம் இற்றன தூண்டும் வேல்கள் இற்றன நாஞ்சில்கள் இற்றன விரைவில் நெறிந்த சென்னிகள் நெறிந்தன மார்பகம் நெடிது சரிந்த வெங்குடர் சரிந்தன இழுக்குடைத்த செய்கள் சொந்த மூளைகள் சொறிந்தன விரிந்து எழு சோறி திரிந்த கூலிகள் திரிந்து மாயுற்றன சேனை கரம் துணிந்தனர் புயங்களும் துணிந்தனர் காமர் சிரம் துணிந்தனர் நாசிகள் துணிந்தனர் செழும்பொண் உரம் துணிந்தனர் கழலடி துணிந்தனர் உள தொல்வரம் துணிந்தனர் வன்மையும் துணிந்தனர் மைந்த இற்றன நாஞ்சில்கள் இற்றன விரைவில் நெறிந்த சென்னிகள் நெறிந்தன மார்பகம் நெடிது சரிந்த வெங்குட சரிந்தன இழுக்குடைத்த செய்கள் சொறிந்த மூளைகள் சொரிந்தன விரிந்து எழு சோறி திரிந்த கூலிகள் திரிந்து மாயுற்றன சேனை கரம் துணிந்தனர் புயங்களும் துணிந்தனர் காமர் சிரம் துணிந்தனர் நாசிகள் துணிந்தனர் செழும் பொன் உரம் துணிந்தனர் கழலடி துணிந்தனர் உள தொல் துணிந்தனர் வன்மையும் துணிந்தனர் மைந்த வாக்கினார் சிலர்தம் உயிர் உண்டிடும் வன்கை தாக்கினால் சிலர்தம் உயிர் உண்டிடும் சமர்சை ஊக்கினால் சிலர்தம் உயிர் உண்டிடும் உலம்பு நோக்கினால் சிலர்தம் உயிர் உண்டிடு நொய்தின் அங்கனோர் சில உணரையாடல் வெம்பரியை வெங்கண் யானையை இரதத்தை வாரினன் விரைவின் மங்குல்வானினும் தரையினும் கடலினும் வரைகளெங்கும் ஆகியே வீழ்தர வீரனார்த்து எரிந்தா அன்பு உலப்பூறு கொடும் தொழில் அவுணர்களமரும் வன் புலத்து உயிர்கொளவரும் மரளி தன் துன்பும் அச்சமும் அணங்குடன் அகன்றுதர்துதிப்ப தென்புலத்தவன் முன்னுற வீசினன் சிலரை ஒரு தலைப்படும் கேளிரைத் துண்ணுவான் உய்ப்ப கருதினான் கொலோசிற்றில அவுனர் தங்கணத்தை நிருதி மாநகர் புகுந்திட வீசினன் நிகரில் சுருதி நாயகன் ஏவலாற்றிய தனித்தூதன் நேர்ந்து போர் புரிந்து உயிர்தனை விடாதது அந்நிலைமை ஓர்ந்து விண்ணவர் மானங்கள் விடுத்திடாது உயர்வான் சார்ந்த ஞாயிறு பிளந்திடாது ஆடலின் தன்மை சேர்ந்துளாற் பெறும் துறக்கம் மேல் வீசினன் சிலரை என் திசைப்புறம் தாங்கியே பெயர்கிலாது இரக்கம் கொண்டவெம் கறிக்கு இறை எனச் சிலவரைக் கொடுக்கும் தென்திரை புனல் பருகிய நிரப்பது தீர உண்டியாகவே வடவை பால் சிலவரை உய்க்கும் ஏந்தல் இன்ன பல்வகையினால் அடுதலும் இமைப்பின் வீந்த தானைகள் துணை வரும் பொன்றினர் மிக்கோர் ஓய்ந்து வானினும் கடலினும் திசையினும் உலைந்து சாய்ந்து போயினர் மானமும் வன்மையும் தவறீ மற்ற இந்நீர்மையைக் காண்டலும் வச்சிறவாகு இற்றதே கொலாம் நம்பெரும் தானே என்றிரங்கி செற்ற மீக்கொண்டு வலவனை நோக்கி இத்தேரை ஒற்றன் முன் உறவிடுத்தியால் கடிது என உரைத்தான் உரை கும்பாசகம் கேட்டலும் தொழுது முன்னுற்ற பறிக்குலங்களின் மத்திகை வீசியே பாகன் அருக்கன் ஆழி அம் திகிரி தேரினை வீரன் முன் கொடிய வெம்சினம் திருகியே சூர்தருகுமரன் கடிது போர் செய்வான் வருவது மேலையோன் காணா முடிவு மகிழ்வு எய்தியே முழுது உலகு அளந்த நெடிய மாலினும் நெடியன் மற்ற என நிமிர்ந்தான் நெடியத்தாள் புவி அளந்திட புயங்கள் விண்ணெருக்க முடியலாங் கடந்து அண்ட கோளகை தனி முட்ட வடிவமைந்திடு திரளினான் பணிபதிமயங்க அடிபெயர்ந்து பார் வெடிபட விடிபட ஆர்த்தான் புறமடங்களும் தெருகணை போன்றுளான் பொன்னோன் பரமடங்கலும் சோரியது அடங்கலும் வாழ்நாள் புறமடங்களும் உண்டிடத் தறியின் வந்து உதித்த நரம் அடங்களும் வெறுவரையறியிழ நகைத்தான் முச்சகம் புகழ் திரளினான் முறுவலும் முழக்கும் வச்சிர தட மொய்பினான் கேட்டலும் மருகி மெய்சிரத் தொகை துளக்கி ஆறழழ விழித்து நச்சயிற்றெறவாம் எனச் செயர்த்து இவை நவிழ்வான் வீர நன்று நின் ஆண்மையும் நன்று மேதக்க பேரு நன்று பேராற்றலும் நன்று நீ பெற்ற சீரும் நன்று நின் விஞ்சையும் நன்று செய்கின்ற போரும் நன்று நிற்கு ஏற்பது இவ்வாற்புயன புகன்றான் மற்றும் ஒரு புகழுவான் வந்து எதிர்மலைந்த கொற்ற படுத்தனம் என்று உளம் கொண்டாய் அற்றியலாம் இனி விடுமதி நின்மிடல் பற்றி எந்தை முன்விடுப்பனால் உனையெனப் பகர்ந்தான் நின்னை வென்றிட முயலுவன் தமியனும் நீயும் என்னை வென்றிட முயலுதி இருவரும் அதனை பண்ணி நிற்பதில் பயன் எவன் கடிது அமர்பயிறி பின்னை வென்று உளார் வெல்லுகையென்றனன் பெரியோன் என்னு முன்னரே வச்சிறவாகு என்று இசைக்கும் மன்னன் மாமகன் தனது கை கார் பொன்னின் நான்மொழிக் கொண்டு ஓராயிரம் கனை பூட்டி மின்னுலாம் தனிவேலவன் தூதன் மேல் விடுத்த விடுத்த ஆயிரம் பகழியும் விடலை தன்மிசையே அடுத்த எல்லையில் காணூரா அங்கை ஒன்றதனை எடுத்து முன்னுற ஓச்சியே அங்கு அவை எனத்தும் பிடித்து வல்லையின் நுண்துகள் பட்டிடப்பிசைந்தான் விட்டவாளிகள் பூழி பட்டு இடுதலும் வெகுண்டு மட்டுவாகைவெம் சிலையினைப் பின்னரும் வணக்கி நெட்டிலைச் சரம் ஒரு பதினாயிரம் நிறத்தில் பட்டிடும்படி தொட்டனன் அவுணர்கோன் பாலன் அசைவிலானது நோக்கியே முந்து போரகத்தில் இசைமை நீங்கியே தானவர் இட்ட முசலமாகியதொன்றினை எடுத்து முன்வந்த விசிகம் யாவையும் புடைத்தனன் திசை தோறும் வீழ வழுவில் வாளிகள் வரிதுபட்டிடுதலும் மற்றும் விழுமிது ஆகிய ஒரு பதினாயிரம் பிசிகம் பழுது உராதன தூண்டியே ஆண்தகை பறித்த எழுவை நுண்துகளாக்கிய பின்னரும் எய்வான் தலையில் ஆயிரம் களத்தினிலாயிரம் தடந்தோள் மலையில் ஆயிரம் உரத்தினில் ஆயிரம் பயத்தாள் நிலையில ஆயிரம் கனைகளாத் தூண்டினன் நீடும் கொலையில் ஆயிரம் கூத்தினைப் போலுருங்கொடியோன் கையில் ஏந்திய பேரெழு முறிந்திழக்காமற் செய்யமை முழுது இண்டிய பகழிகள் செரிய ஐயன் நின்றரன் ஓர் இறை வருந்தியே அதற்பின் ஒய்யனச் சென்று வெய்யவன் தேரினை உதைத்தான் உதைத்த காலையில் பண்ணுறு பறியலாம் ஒருங்கே பதைத்து வீழ்ந்தன பாகனும் உருண்டனன் பட்டான் கதித்த வையமுமழிந்தது அன்னது காணா மதித்து வேறுவோர் தேரிடை பாய்ந்தனன் மரவோன் பாய்ந்து வச்சிறவாகுவாம் தொல் பெயர் படைத்தோன் தேய்ந்த ஒன்பிரைப்பணியோடு சேர்ந்தன சிலையின் ஆய்ந்து ஓராயிரம் அயில் கணைப்பூட்டியே அடுப்போர் ஏந்தல் நெற்றியுள் செரித்தனன் அமரர்கள் இறங்க ஆயிரம் கணைநுதலிடையழுத்தலும் அடல்வேல் தூயவன் திருத்தூதுவன் சூரருள் புரிந்த தீயவன் தடம் தேரினைச் செங்கையால் எடுத்து நீ உயர்ந்திடும் விண்ணிடையெறிந்தனன் விடுத்தான் பின் பின்வீரவாகுப் பேர் அண்ணல் வச்சிரவாகு வந்து ஏறுவான் அமைந்து பண்புருத்திய ஏமாய் நின்ற தேர் பலவும் துண்டென புடைத்து எரிந்து உதைத்து ஒல்லையில் தொலைத்தான் தொலைக்கும் எல்லையின் அவுணர்கோன் மதலை தொல் புவிக்குவோர் இலக்கம் யோசனை எல்லையின் காரும் விண்யேகி அலக்கண் உற்ற மீண்டு அழிதரு தேருடன் அமரில் வெலற்கு அருண் திரல் அருமுகன் தூதன் முன்விழ்ந்தான் நிலவரைப்பு பூரும் சூர்மகன் எழுந்து தன்னடிய சிலை வளைத்து அமர் செய்திட முன்னலும் திரளின் தலைமை பெற்றவன் கண்டு கை ஓச்சியத்தனுவை வலிது பற்றியே முறித்தனன் பேர் ஒலிமயங்க ஏந்து கார்முகம் தனை முறித்திடுதலும் எரியில் காந்து கண்ணுடை வச்சிர மொயம்பனோர்கரத்தின் வாய்ந்த வாழ்கொடே எதிர்த்தலும் தன்னுடை மருங்கின் நான்தகம் தனை உரை கழித்து அறிவன் மேல் நடந்தான் நடந்து வச்சிறவாகுமுன் வித்திடனி தோள் அடைந்த வாழினை விளக்கியே அறிவரில் அறிவன் கடந்த போர் வழிக் கொண்ட தன் வாழினால் கடிது தடிந்து வீட்டினன் அவுணர்கோன் நான்தகத் தடக்கை செய்யது ஓர்கரம் துணிபடத்தீயவன் செருத்தோ கையிருந்திடு தண்டினை எரிதலும் கண்டு மயில் கேள்வியன் துணி படுத்து அவுணர்கோன் மதலை ஐ இரண்டவாம் தலையையும் வாழினால் அறுத்தான் எந்தை தன் தூதுவன் அறிந்த வாழினால் ஐந்து இரு சென்னியும் அற்று வீழ்தலும் மைந்தியல் வச்சிரவாகுவாகிய வெம் திரல் அவுணர்கோன் வீடினான் அரோ ஆடியல் அவுணர் தம் அண்ணர் தன்மகன் வீடிய காலையின் வெறுவிப்பாங்கரின் நாடிய உணர்கள் நனி ஓடினர் திசைதொறும் உடைந்து போயினார் துஞ்சினன் பச்சிரத்தோழன் கண்டு இது நெஞ்சகம் மகிழ்ந்து இவன் நிற்பனேயனின் வெம்சின அவுணர்கோன் வினவில் தீமை என்று அஞ்சினன் கரந்து என அருக்கன் போயினான்